तापत्रय विनाशाय स्वपादमूलं त्यक्तान्य சச்சிந்தோோத்தியதி தாத்தய விநா வயலும் பிரிசாவச்சோம் கதஞ்சி னோத்து சன்னிவிஷ் அந்நபாவத்தை எல்லாம் விட்டுட்டான் எதையும் நினைக்கிறது கிடையாது இப்பதான் பார்த்தோமே சௌத ஸ்மார்த்த கர்மாக்களை கூட அவன் நினைக்கிறது இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் முக்குந்தனையே பூஜை பண்றான் முக்குந்தம் வாசுதேவ பக்தி பண்ணுகிறான் நவாசுதேவ பக்தா நாம் அசுபம் வித்தியத்தை படிக்கிறோம் விஷ்ணு சாஸ்திர பலஸ்ருத்திரியும் தியக்த அன்னிய பாவஸ்ய மற்றது எல்லாத்தையும் முழுக்க விட்டுட்டான் பிரியசிய பிரியசன பகவானுக்கு பிரியமானவன் ஸ்வபாத மூலம் பஜதஹா தன்னுடைய திருவடிய திருவடியாகிய காரணத்தை ஸ்வபாத மூலம் நன்றாக பஜிக்கிறான் பகவானுடைய சரணாரவிந்தங்களே தியானம் பண்ணின்னு அது மாத்திரமில்லை ஏற்கனவே அவனுக்கு ஏதாவது பாபங்கள்லாம் இருக்கும் அதுக்கு பிராயஷ் சித்தமெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பண்ண வேண்டியது எத்து கதஞ்சித்து உற்பத்தித்தம் விகர்ம எப்படியோ ஏதாவது பாபங்கள் எல்லாம் இப்பவும் வரலாம் தெரியாம அறியாம நடந்து போற போது ஏதாவது புழு எறும்பு எல்லாம் மிதிக்க கூட செய்யலாம் அது மாத்திரம் இல்ல ஏதாவது நடக்கிறதுங்கிறது சுபாவமா இருக்கு ஆக கதஞ்சித்து உற்பத்தித்தம் விகர்ம முன்பு செய்த தவறுகளோ இப்பவும் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளோ எதுவுமே சர்வம் அத்தனையும் ஹருதி சன்னிவிஷ்டா பரேஷா ஹரிஹி துனோதி அவனுடைய ஹிருதயத்தில் நன்றாக வீட்டில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாகிய பரேஷா எல்லாவற்றுக்கும் மேலான அந்த தலைவனான ஹரியானவர் துனோதி சங்கராச்சாரிய சொல்றாரு பாபுயதாம் அப்படின்னு சாதன பஞ்சகத்தில் சொல்லுவார் துனோத்தின்னா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாயின் ஆண்டாள் பாடின மாதிரி அங்கேயும் இப்படிதானே பாடுற மாயனை வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இதுதான் பக்தி கல்ட்டுக்கெல்லாம் ஆதாரம் ஆக வைதிக கர்மாக்களை கூட வேண்டியதில்லை இதையே பண்ணி உயர்ந்த கதியை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய பகுதி இதெல்லாம் ஆக வேற எந்த விஷயத்திலையும் மனசை ஈடுபடுத்தாம தன்னுடைய திருவடியையே இடைவிடாம பூஜை பண்ற பக்தனுக்கு பாப கர்மாக்களுடைய பலன்கள் தோன்றினாலும் அதையெல்லாம் அழித்து விடுகிறார் பகவான் பொசிக்கி விடுகிறார் ஹிரதயத்தில் எப்போ இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால பிரியசிய பக்தசியன்னு அர்த்தம் தன்னிடத்துல பிரியம் வச்சிருக்கிற பக்தனுடைய விகர்மங்கள் எது இருக்கின்றனவோ அப்படி படிக்கணும் தன்னிடத்துல பக்தி பண்ணுகிற அவனுக்கு என்னெல்லாம் விகர்மங்கள் இருக்கோ அதெல்லாத்தையும் அதாவது பாபங்களை எல்லாம் பொசிக்கு விடுகிறார் அப்படின்னு பிராயஷ்சித்த கர்மங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்து இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹா ஈஸ்வர பக்தி பண்றவன் பிராயஷ் சித்த பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்குறதான் பரம தாத்பரியம் பஜத பிரியசியோதிதம் கதஞ்சித் பரிபூர்ணமான மனமார்ந்த அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன